நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு தொழிக்காக உங்கள் அலைமையிலு ஆனை நெருஞ்சல் செடியின் நன்மைகளை பார்ப்போம் ஆனிய நெருஞ்சல் செடி யூரல் இன்பெக்ஷனுக்கு மிக சிறந்த மருந்து சிறுநீர் சுருக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஆனிய நெருஞ்சல் செடியோட ஒரு கலைய கட் பண்ணி ஒரு தண்ணியில அந்த கலையை சுத்தம் பண்ணி போட்டு வச்சுட்டோம்னா அந்த கலையில உள்ள ஜெல் வந்து அந்த தண்ணியில அஞ்சே நிமிஷத்துல மிக்ஸ் ஆயிடும் இந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாங்கன்னா சிறுநீர் அரை மணி நேரத்திலேயே குணம் ஆயிடும் சிறுநீரக பாதிப்புல சிலர் வந்துட்டு இருப்பாங்க ரெகுலரா கூட வீக்லி ஒன்ஸ் அப்படி கூட பண்ணுவாங்க எப்படி பண்ணாலுமே இந்த ஆணை நெருங்கல் விதை இருக்கலையா அதை காய வச்சு பவுடர் பண்ணி சூரணமாக்கி இந்த சூரணம் வந்து நாட்டு மருந்து கடையில கூட கிடைக்கும் நூறு எம்எல் தண்ணியில ஒரு தேக்கரண்டி ஆனை நெறிஞ்சில் விதை சூர்மத்தை கலந்து கொதிக்க வச்சு ஐம்பது எம்எல் ஆக்கி காலை ஐம்பது எம்எல் இரவு ஐம்பது எம்எல் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா மூணு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா இந்த டயாலிசிஸ் பண்றதுல நிறைய மாற்றம் ஏற்படும் அங்க உடல்லும் அந்த சிறுநீரக மண்ட செயல்பாடுலயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஆனை நெருஞ்சல் செடியோட சமூலம் அனைத்து பாகங்களையுமே வந்து எடுத்து சுத்தப்படுத்திட்டு தண்ணீர் விட்டு தீநீராக்கி இதை பருகிட்டு வந்தாங்கன்னா உடல் பருமனை ஏற்படாது அதே மாதிரி கால் வீக்கம் தொடர்ந்து நின்று வேலை செய்யறவங்களுக்கு டபுள் மடங்காயிடும் கால் பார்த்தீங்கன்னா அந்த வீக்கம் வீக்கத்தை போக்கக்கூடியது உடலில் உள்ள கெட்ட நீரை வெளியேற்றக்கூடியது ரத்தத்தில் உள்ள கெட்ட நீரையும் வெளியேற்றக்கூடியது நம்ம வந்து சதையடைப்பு கல்லடைப்பு இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாமே கூடியது இந்த ஆணை நெருங்கில் சமூலம் ட்ரைபனி பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்